அத்தியாயம் ஆறு நோயாளியை விசாரித்தல் இறந்தோரை அடக்கம் செய்தல் அவருக்காக தொழுதல் அவரை அடக்கம் செய்ய கலந்து கொள்ளுதல் அடக்கம் செய்த பின் மன்னரை சிறிது நேரம் தங்குதல் பாடம் நூற்றி நாற்பத்தி நான்கு நோயாளியை நலம் விசாரித்தல்